ம் பூர்ணம பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமியூர் பூர்ணமாதமேவிஷ் ஓம்ஷாந்தி எட்டாவது மந்திர சரியாத் சுக்கமாயம் அவரணம் அஸ்னாவிம் அபாவிம் கவிர்மீஸ் பரிபூஸ்வம் ய ாஸ்வதி சமா உபிஷத் ஈஸ்வரனுடைய லக்ஷணம் அல்லது ஆத்மாவினுடைய லக்ஷணத்தை உபதேசம் செய்து கொண்டிருக்கிறது இந்த ஈஸ்வரன் சொல்கிற போது ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் நிர்குண ஈஸ்வரன் அதுக்கு தான் இன்னொரு சம்ஸ்கிருதத்தில் பிரம்மா தான் சொல்லுவோம் பிரம்மம்னு சொல்ல மாட்டோம் தமிழ் அப்படி பழக்கத்தில் இருக்கு இன்னும் நல்லா சொல்லணும்னா சுத்த சைதன்யம் தூய உணர்வு தூய உணர்வால் உணர்வற்ற பொருள்களை மூட வேண்டும் அப்படி புரிஞ்சுக்கணும் தூய உணர்வால் உணர்வற்ற பொருள்களை மூட வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் உணர்வுக்கு வேறாக உணரப்படுபவைகள் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் உணர்வுக்கு தூய உணர்வுக்கு வேறாக உணரப்படுபவைகள் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த உணர்வை பற்றி பல கோணங்களில் உபனிஷத் பேசுகிறது பர்யகாத்து சுக்கரம் அகாயம் அவ்வரணம் அஸ்னாவிறக்கு சுத்தம் அபாபித்தம் அபாப வித்தம்னா அபாபம் அப்படின்னு போட்டாலும் போரும் அபாப வித்தம்ங்கிற பதத்தை உபயோகப்படுத்தி இருக்கிறது ஆனா அதுக்கு வந்து எங்கேயும் விளக்கம் கிடைக்கல நான் கிடைச்சா சொல்றேன் வித்தம்ங்கிறது வந்து சாதாரணமா அடித்தல்ன்னு அர்த்தம் பாபங்களால் அடிக்கப்படாதவர்னு சொல்லணும் ஏன்னா அபாப சப்தமே இருக்கிறதுனால பரவாயில்ல இருக்கு அடிக்கப்படாதது அப்பிரமத்தேன வேத்தவியம் முண்டகோபு விஷயத்துல பாக்குறோம் வித்தி வியாத்யபிமான கிரஸ்தம் அப்படிங்கிறோம் வித்தினா அறியப்பட வேண்டும் இருக்கு வித்தி வியாத்யபிமான கிரஸ்தம் லோகம் சோகம் பஜகோவிந்தத்தில் படிக்கிறோம் பாப்பேன அவித்தம் சரி கவிஹி கவிஹின்னு சொன்னா சர்வஜன் மனிஷிங்கிறதுக்கு சங்கராச்சாரிய சர்வஜன் சொல்லியிருந்தாலும் சில ஆச்சாரியர்களுடைய கருத்துப்படி சர்வஜ சர்வசக்திமான்ஷியன் ஆம்னிப்டன்ட் அப்படி போட்டுக்கணும் கவிங்கிறது சர்வக்யன் மனிஷிங்கிறது சர்வசக்திமான் அப்படி சொல்லலாம் மனதை ஆள்பவன் மனிஷி மனசா ஈஸ்வரஹா அப்படி போட்டுக்கணும் மனதை ஆழ்பவன் மனதை ஆள்பவன் அனைவருடைய மனங்களையும் ஆள்பவன் பிரேரகா இத்தி அர்த்தா அதை அனுகிரகம் இல்லாமல் மனசு சிந்திக்க முடியாதுன்னு அர்த்தம் பரிபூகு மனிஷி முடிஞ்சது பரிபூகு இந்த பரியகாத்தும் பரிபூகும் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம்தான் பரிதா பவதி இத்தி பரியபூகுன்னு சொல்லலாம் சங்கராச்சாரியர் சர்வ வியுபரி சர்வேஷாம் பரி உபரி சர்வேஷாம் பரிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன பண்ணி விட்டார் உபரி பி பரிபூ பரிபூ பரிபூகுனா என்ன அர்த்தம் எல்லா பியாண்டு சொல்றோம் இல்லையா அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்ப்பா இந்த அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் சொல்றாங்க இல்லையா அவர் வந்து அரசியலிருந்தாலும் இல்லாட்டி ஆன்மீகத்தில் இருந்தாலும் சொல்லுவாங்க அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர் இந்த சாதாரணமான விஷயத்துக்கு எல்லாம் வரமாட்டார் அப்பாற்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாற்பட்டவர்ங்கிறது இங்க அர்த்தம் என்னன்னா இருமைகளுக்கு அப்பாற்பட்டவர் இருமைகளுக்கு அப்பாற்பட்டவர் காண்பவன் காணப்படும் பொருள் காட்சி காண்பதற்குரிய கருவி இவைக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் த்ரி என்ன பாஷையில் போட முடியும் இப்ப வந்து இது இன்னொரு அசங்க ஒரு உதாரணத்தை மாத்திர நான் சொல்லவே இல்லை இந்த ஸ்கிரீன் உதாரணம் ஈசா வாசியம் இதில் வந்து திடீர்னு மழை கொட்டுறது தண்ணி டிவியில் பார்க்குறோம் அதில் மழையோ மழை வெயிலோ வெயில் நெருப்போ நெருப்பு எல்லாம் காட்டப்படுறது ஏதோ சினிமா காட்டுறான் சினிமாவில் மகா பிரளயம் பிரளய காட்சியை காட்டுறான்னு அப்படியே பூமியெல்லாம் பாலம் பாலமாக வெடிக்கிறது அப்புறம் எங்கே பார்த்தாலும் வெள்ளக்காடாக இருக்குது நெருப்பு பிடிச்சி எரியிறது ஆனால் பார்த்தா ஆஃப் பண்ணதுக்குப் புரி பார்த்தா ஸ்கிரீன்லேருந்து ஒன்றும் எரியவும் இல்லை கொஞ்சம் கூட வாட்டர்ல ஆனா அதுலதான் எல்லாம் நடக்கும் திரை இல்லாமல் காட்சி இல்லை காட்சிகள் எதுவும் திரையை பாதிப்பதில்லை அந்த திரை இஸ் ஈக்வல் டு ஈஸ்வரன் நம்ம காட்சியை பார்க்கிற போதே திரையை பார்க்க முடியுமா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆஃப் பண்ண முடியும் இல்லையா ஒன்று நம்ம தூங்கறதுக்கு ஆஃப் ஆயிடும் நம்ம ஆஃப் ஆனால் உலகம் தெரியறதில்லை நம்ம முழிச்சாச்சுன்னா இதை எப்படி ஆஃப் பண்றது மாமனார் மாமியார் எப்படி ஆஃப் பண்றது எங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்குமோ அதை எப்படி ஆஃப் பண்றது அந்தந்த ஏரியாவை எப்படி ஆஃப் பண்றது மைண்ட்ல உணர்ச்சிகள்லாம் இருக்கு அதை எப்படி ஆஃப் பண்றது இந்திரிய வியாபாரங்களெல்லாம் எப்படி ஆஃப் பண்றது டிவி ஆஃப் பண்ணலாம் ஈஸியா கஷ்டம் வேண்டான்னா ஒரே கன்றாவியா இருந்துன்னா தலைவறியா இருந்துலாம் இங்க எப்படி ஆஃப் பண்றது முழிச்சு இருக்கிற போது எப்படி இந்த மகா பெரிய டிவி பாத்துக்குமே இந்த மகா எப்படி ஆஃப் பண்றதுன்னா புத்தினால்தான் அறிவால்தான் இதை அணைக்க முடியும் இந்த மகா டிவியை அறிவால் தான் அணைக்க முடியும் ஆனால் அந்த டிவியில் எது இருக்குன்னா டிவிக்கு ஆதாரமாக எது இருக்கு டிவி ஸ்க்ரீன் டிவி ஸ்கிரீனுக்கு ஆதாரமாக எது இருக்கு அந்த ஸ்கிரீன் தான் திரை தான் இருக்கு அதே மாதிரி இப்போ புரியறது பாருங்க எல்லாம் சமஸ்த நாம ரூப பிரபஞ்சம் எல்லாம் இந்த ஈஸ்வரங்கிற திரையில்தான் நிர்குண பிரம்மன்கிற திரையில்தான் அது ஆசைகிறது எனினும் சரியா இருக்க முதலே சொல்லி ஞாபகத்துக்கு வரல அவ்வளவுதான் உபாதியோட தோஷங்கள் அது சமயத்துக்கு வரும் புரிஞ்சுக்கணும் என்ன பண்ண நீங்க டிவி படத்தை பார்த்து படத்தை பார்த்து அதே மகரிந்த பரபிரம் அனிருத்த மாயா காரியம் மாயா காரியம் சேனல் சேனலா மாத்தி மாத்தி பாத்து சர்பேசிங் பண்றதா அது பேர் இப்படியே மாற்றி மாற்றி இப்படியே பண்ணி பண்ணி அந்த இடத்த பாருங்கள் நீங்கள் டிவியில் நிறைய வீட்டில் பார்த்தா தெரியும் அந்த இடம் மாத்திர அமுத்தி அமுத்தி அமுத்தி அந்த இடம் ஒரு இதாக இருக்கும் ஆளாளுக்கு ஒன்று வந்து எடுத்து எடுத்து இப்போ என்னென்னா ஒரு ஒருத்தருக்கும் தனித்தனியாக வேறு வேறு பார்க்க வேண்டியிருக்காங்க ஒரு ஒரு ஒரு டிவி போராட்டத்துக்கு வந்து என்ன தமிழ்நாடு அரசு தொலைக்காட்சி அது வேணும் ஒன்று கொடுத்துருக்கு நான் பார்க்குறேன் பெரிய பெரிய வீட்டில் கூட வாங்கி வச்சுருக்காங்க ஒரு பெரிய ஒரு வீட்டில் பணக்கார வீட்டில் பார்த்தேன் எல்லும் தமிழ்நாடு அரசு தொலைக்காட்சி பற்றி இருந்தது ஆனா இது டிவிக்குள்ள மகா டிவிக்குள்ள இருக்கிற அல்ப அனைக்க டிவிக்கள் மகா டிவி மகா டிவி ஸ்கிரீன் நிற்குண நிராகார சச்சிதானந்த அத்வைத பரபிரம்மன் என்ன பரிபூகணன் அர்த்தம் இந்த காட்சிகளை அது காட்டினாலும் அந்த காட்சிக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது அந்த திரை அதை போல இந்த மாய பிரபஞ்சத்தில் பல்வேறு தோற்றங்களை காட்டினாலும் ஜகத் சர்வம் திருஷ்யா அந்த சர்வம் நாராயணஸ்தா அல்ல பரிபூ பரிபூ சொன்ன பியாண்ட் அப்பாற்பட்டது இருமைகளுக்கு அப்பாற்பட்டது இந்த அப்சல்யூட் அர்த்தம் பரிபூகூட் இந்த ரிலேட்டிவா இருக்கிறதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது அது வந்து என்னது நசத்தன்னா சதுச்சதே எல்லாம் சொல்றோம் இல்லையா இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமா அல்லையுமா அப்படியே போட்டுட்டே இருக்க வேண்டிய பரிமேவரி பரிபூ ஸ்வமே பிடித்து எழுதி எஷ்டோபரி பயமே பயம் சாதாரணம் தானே தோன்றிரிய தான் தோன்றிரி நிறம் தான் தோன்றி தான் தோன்றீஸ்வரர் இப்படி பேர்லாம் இருக்கே ஸ்வயம்பூ சாதாரண கோயிலு இங்க வந்து சொல்றது இது ஸ்வயம்பு மூர்த்தி எப்படி அப்படின்னா என்ன அர்த்தம் மற்றதெல்லாம் கிருத்திரிமம்னு அர்த்தம் கிருத்திரிமம்னா செயற்கை இயற்கையாகவே விளைஞ்ச லிங்கம்னு அர்த்தம் கேதார்நாத்ல இருக்கிற அந்த இது என்னது ஒரு பாறை நேச்சரா இருக்கு அதுதான் கேதார்நாத் கேதாரேஸ்வரர் மாதிரி எத்தனையோ கோயில்களில் பார்த்தீங்கன்னா அது வந்து அங்கேயே இருக்கிற பாறையாக இருக்கும் இப்போ இந்த நம்ம பாறை இருக்கு இங்கே இதுக்கு நம்ம ஒரு பெரிய ஒரு எண்ணெயை தொடச்சி கொஞ்சம் மாலையை போட்டு வீபூதியை வச்சு சந்திரம் வச்சு பூச்சினா என்ன ஆச்சுன்னா ஸ்வயம்பூ முடிஞ்சு போச்சு அங்கே தட்சிணாமூர்த்தி கல்லில் அடித்து வச்சிருக்கோம் அது நம்ம ஆர்டிஃபிஷியலாக பண்ணினது இதை கல்லே பெருசாக வச்சு இதுதான் தட்சிணாமூர்த்தின்னு சொன்னாலும் ஜனங்கள் சுற்றுவாங்க சொன்னா போது அது போகணும் அது பரவணும் அவ்வளவுதான் யாரு கதை கட்டி கூட தட்சிணாமூர்த்தி உண்மையில அங்க இங்கதான் இருக்காரு அது சும்மா வச்சிருக்கு அப்படி சொல்லி பாருங்க இங்க கூட்ட அதிகமாக பிரம்மாவுக்குதான் பிரம்மா தேவா நாம் பிரதம சம்ப பூவ அது இனிமேல் அடுத்தது பார்த்துப்போம் ஹிரண்ய கர்ப்பனுக்கு தான் பேரு இதெல்லாம் சகுண பிரம்ம வாக்கியங்கள் அதான் என்ன அர்த்தம்னா ஜீவர்களாகவும் ஈஸ்வரனாகவும் விராட்புருஷனாகவும் இரண்யகர்பனாகவும் ஈஸ்வரனாகவும் இருப்பது அந்த சுத்த சைதன்யம் ஒன்றே ஏகத்துவம் ஆத்ம அபூத் ஆமன சர்வாணி பூத்தான அனுப்பியதி மறந்துடக்கூடாது மந்திரத்தை ஞாபகம் தான் இதெல்லாம் பார்க்கணும் அப்புறம் அடுத்தது என்னன்னா சமியாபிய சம்தோர் வதாத் உள்ள மா சிமு ஈஸ்வர்த்தம் தூத்த கர்த்தயார்த்த அந்தந்த ஜீவராசிகளுக்கு அந்தந்த கர்ம பலனை அர்த்த புவன போகங்களை அந்த இறைவன் அந்த இறைவன்தான் உயிர்களுக்கெல்லாம் தனு கரண புவன போகங்களை தனு என்ன உடம்பு கரணம்னா இந்தியங்கள்னா உலகம்னா அவர் தான் தாத்துனா வழங்குகிறார் சொன்னா அனுகிரகம் பண்றார் அவர் புல கர்மங்கள் என்ன உயிர்கள் வினை பயன்களை நுகருமாறு செய்கிறார் அந்த மெய்ப்பொருளே சகுண ரூபமாக இருந்து மாயாசகித பிரம்மனாக இருந்து அந்த மாயாரகிதம் பிரம்மன்தான் மாயாசகித பிரம்மனாக இருந்து கொண்டு அவித்யாசகிதமாக இருக்கக்கூடிய ஜீவர்களுக்கு அவரவர்களுடைய வினைகளுக்கு ஏற்ற வண்ணம் வினை பயன்களை வழங்கி அந்த வினை பயன்களை நுகருமாறு செய்கிறார் வினைப்பயன்களை நுகருமாறு அனுபவிக்குமாறு செய்கிறார் என்பது கருத்து யாத்தா தத்தா அர்த்தான் இப்படி தன்னுடைய யதார்த்த ஸ்திதியில் இருந்து கொண்டு அப்படி அர்த்தம் சொல்லலாம் தன்னுடைய யதார்த்த அச்சுத்தனாக இருந்து கொண்டு தன் சொரூபத்தை விட்டு நீங்காமல் ஒரு நாளும் நிர்குணத்தை விட்டு சகுணம் நீங்க முடியாது சகுணம் முழுக்க நிர்குணம் வியாபிச்சிருக்கு அப்படி இருந்து கொண்டு உயிர்களுக்கெல்லாம் கர்ம பலனை கொண்டிருக்கார் அது மாத்திரம் இல்ல சாஸ்வதி சமாபியா இங்க சாதாரண ஜீவனளுக்குல்ல எல்லாருக்குமே பிரஜாபதிப்பலா இருக்கு அதாவது சமாப்பரங்களுக்கு அப்படின்னு அர்த்தம் சதுர்த்தி பகுவச்சனம் சமாபியா அது எப்படிப்பட்டது சமாப்பிய சமாபியக நீங்கள் போட்டு பிரஜாபதிப்பிரஜாபதிப்பியான்னு என்ன அர்த்தம் இது தேவ விசேஷங்கள் இரண்யகர்பன் இரண்யகர்பண பிரஜாபதிகள் தக்ஷ பிரஜாபதி இப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க அஷ்டவசுக்கள் பிரஜாபதிக்கள் இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா இந்த பிரஜாபதிகளாக அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லா சீஃப் மினிஸ்டர்களுக்கும்னு அர்த்தம் பிரஜாபத்தின்னா என்ன அர்த்தம் கலெக்டர் சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் அவங்கவங்களுக்கும் அவங்கவங்களுக்கு வேண்டியதெல்லாம் அவர்தான் கொடுக்கறார் இங்கே லோக்கல் மினிஸ்டர்ஸ் லோக்கல் மினிஸ்டர் இந்திராதி தேவர்கள் இந்த பூலோகத்தில் இருக்கிற சிற்றரசர்கள் பேரரசர்கள் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய இந்திராதி தேவர்கள் பிரஜாபதிக்கள் இந்த இடத்துல பிரஜாபதி பியார் சங்கராச்சாரிய வியாக்கியானம் பண்ணியிருக்கார் நாம எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் பிரஜாபதி நீண்ட நாள் வாழ்கின்ற பிரஜாபதிகளுக்கும் எல்லோருக்கும் அவர் கர்ம பலனை போச்சு ஆரம்பம் என்ன முடிச்சுட்டேன் சுக்ரம் சஹா பரியகாத்து எத்தனை லட்சணம் பாருங்க சுக்கரம் அகாயம் அவ்வரணம் ரொம்ப காலத்துக்கு நம்மளை காட்டில் அவங்கெல்லாம் எத்தனையோ கோடிக்கணக்கான வருஷம் படித்தோம் மகாபாரதத்தில் முப்பது கோடி வருஷங்கிறது வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி வச்சிருக்கு இருபது கோடி வருஷம் அறுபது கோடி வருஷம் சொல்லி வச்சு தோன்றதெல்லாம் போடு அந்த இடத்துல என்ன வருது ஷஷ்டி வருமா சதுர்த்தி வருமா த்ரீ வருமா போடுப்பா அப்படின்னு சௌரியத்துக்கு போட்டிருக்கு மகாபாரத்தில் பார்க்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் சாஸ்வதிபியான எட்டனல்னு அர்த்தம் நித்தியம்னு அர்த்தம் நித்தியம்னா ஆபேட்சிக்க நித்யம் நம்மளை பாக்குற போது நம்ம அல்பம் நூறு வயசுல பட பாடுபடுறது அவர் என்னன்னா அவர் வந்து என்ன எத்தனை நேரம் எத்தனை வருஷம் இருப்பார்னா சகஸ்ர்தம் அகர்யத் தாம் விதோ ஜன அகோராத்ர பிரம்மாவோட பகல் என்ன இரவ என்ன எட்டாவது படிக்கிறோம் இந்த மாதிரி பிரம்மாஜி நிறைய பேர் வந்துட்டு போயிட்டாராம் சொல்லுவாங்க புத்தீரு கோடி நூறு கோடி பிரமர் நொந்தினார்ந்தினார் பிரம்மன் கிடையாது நாராயணர் அங்கனை திருநாவுக்கரசர் நினைக்கிறேன் நூறு கோடி பிரமர் நொந்தினார் நாராயணர் அங்கே அவர் வைஷ்ணவர்கள் அப்படியே ஏறு கங்கை மண்ணை எண்ணில் இந்திரர் கங்கை மண்ணு இருக்கு பாருங்க அதை என்ற அளவுக்கு இந்திரர் வந்து போயிட்டாராம் ஈடில்லாதவன் ஈசன் ஒருவனே அப்படின்னு வீபூதி பூசு பூசுவதும் வெண் நீர் பாட்டு பாடுபாடு மாலரியா நான் பேசும் பாட்டெல்லாம் பாடி வச்சிருக்காங்க நம்ம புரிஞ்சுக்கணும் கவனமா சித்வான் சாமி இதுக்குன்னே எஃபர்ட் எடுத்து எழுதியிருக்கார் திருவாச்சகத்தினுடைய முகவுரையில இதெல்லாம் மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் காணுவோம் என்று காணுவல பொக்கங்களே பேசும் புட்டால் தான் பேசுவாங்க அங்கே எடுத்து படித்து பார்க்கணும் திவ்ய பிரபந்தம் படித்தா தெரியும் இதுக்கு நேர் மார் நீ இப்படி சொன்னேன்னா நான் இப்படி சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லி இங்கே அதுக்கு மேலே கதை சரி இருக்கட்டும் நமக்கு பாட்டெல்லாம் ஞாபகத்தில் இல்லை நல்லா பாட்டு நிறைய இருக்கு திவ்ய பிரபந்தம் படித்து பார்த்தா நேரம் இதுக்கு தகுந்த மாதிரி அங்கே இருக்கும் இவர் நரசிம்மர் சரபேஸ்வரர் எப்படியோ சண்டை போட்டு ஒரு ஆனந்தம் இருக்கு சமாபியாத்தியமா இருக்கக்கூடிய பிரஜாபதிகளுக்கு இந்திராதி தேவர்களுக்கெல்லாம் கூட சாஸ்திரத்தில் வந்து ஒருத்தன் தான் ஈஸ்வரன் விஷ்ணு கூட ஜீவன் தான் வைஷ்ணவ மதத்தில் கூட பெரிய விசாரம் என்னென்னா லக்ஷ்மி ஜீவரா இல்லை ஈஸ்வரனுக்கு சமமாக இது ரொம்ப விசேஷமாக விசாரம் பண்ணுறது வடகலை தான் தெங்கலையில் தெங்கலையில் தாயாரும் பெருமாளும் ஒன்று வடகலையில் என்னென்னா தாயார் ஜீவன் பெருமாள் தான் ஈஸ்வரன் ஆ உயர்ந்த ஜீவன் யாரு தாயார் ஸ்பெஷல் ஜீவன் தேவர்கள் எல்லாம் ஜீவர்கள் தான் உத்தமமான ஜீவர்கள் ஆனா ஈஸ்வரன் யாரு ஒருத்தந்தான் இதெல்லாம் பக்தி இலக்கியம் துவைத்த பக்தி எல்லாம் கிளீன் துவைத்தம் அதனால இங்க எதுக்கு சொல்றோம் அப்படின்னா நம்மளும் சொல்றோம் பிரம்மாவும் ஜீவன் தான் நம்ம கிடக்கு பார்த்தா பிரம்மா விஷப் சுத்த பிரம்மன் ஒண்ணுதான் சரி ஆகையினாலும் மற்றதெல்லாம் இந்த சண்டையே வேண்டியது இல்லை எல்லாம் ஜீவனாவது ஈஸ்வரனாவது ஜீவனாவது ஈஸ்வரனாவது ஜெகத்தாவது யார் இருக்குன்னு சொன்னா இந்த ஜீவேஸ்வர ஜெகத் பேதமெல்லாம் மாயா காரியம் ஆகையினால இருக்கிறது சுத்த பிரம்மன் ஒண்ணுதான் அதுதான் ஜீவர்களாகவும் அதுதான் ஈஸ்வரனாகவும் இப்ப நம்மளே நம்ம குரூப்ல எல்லாம் என்ன பண்ணிக்கிறதுனா நீங்க தான் தலைவர் அப்படின்னு யாரையா ஒருத்தர் வச்சிடறோன்னு வச்சுங்களேன் நாங்கள்லாம் உங்க தொண்டர் நீங்க சொன்னதை கேட்குறோம் இதுவரை அவர் அப்படின்னு வச்சுக்கிறோம் அப்புறம் என்ன நம்ம சில சில அமைப்புகள்லாம் என்ன பண்ணுவாங்க எத்தனை வருஷத்துக்கு நீங்க லீடர் சாமி இதுக்குலாம் ஒரு ரவுண்டு கொடுக்கணும் ஒருத்தரே இருந்தால் திறமை சரியா வராது இன்னொருத்தர் வந்தா இன்னும் கொஞ்சம் இதாகும் கெடுக்கவும் செய்யலாம் ரெண்டும் இருக்கு ஆகினாலும் டேர்ன் இந்த திறமை யார் வர போறாங்க மே மாதம் இருக்கேன் இந்த தடவை யாருக்கு டேர்னிங் பாயிண்ட் இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க மாறி மாறி வர வேண்டிதான் போஸ்ட் தான் என்ன ஆகையினால சாஸ்திரம் இதை பூர்ணமாக ஒத்துக்கிறது இல்லை இது இதாக இவர் ஒருத்தர் தான் அவர் ஒருத்தர் தாங்கிறதுலாம் ஒத்துக்கலை அந்த சுத்த பிரம்மன் தான் சிருஷ்டிகாலே பிரம்மா பவதி மாயாவில் வந்து சிருஷ்டிகாரிய இன்னும் சொல்ல போனால் மாயையில் சுத்த சத்வம் சுத்த ரஜஸ் சுத்தமஸ் மா சுத்தஜகு சைதன்யம் தான் பிரம்மாஜி சுத்த சத்வகுண பிரதிபிம்பைதன்யம் தான் விஷ்ணுஜி நாராயணஜி அவரை என்ன மூணாவது யாருன்னா நம்ம சுத்த தமோகுண மாயில் இருக்கிற சுத்த தமோகுண பிரதிபிம்பைதான் ஈஸ்வரன் ஆக்சுவலா வாத பிரதிவாதங்கள்லாம் சுவ குணமூர்த்திய பூஜை பண்ணணுமா தமோ குணமூர்த்திய பூஜை பண்ணணும் தமோ குணமூர்த்தி யாரு நம்ம தமோ குணம் தூங்கு மூஞ்சி தமோகுணம் அது சுத்த தமோகுணம் லயம் அப்புறம் என்ன பண்ணணும் அப்புறம் மலின சத்துவம் மலின ரஜா மலினம் தமஹா அப்படின்னு நிறைய நாம சத்வத்ர சத்வத்ர சத்வம் அப்படிலாம் போயிட்டே இருக்கும் இல்லை இந்த கதையே வேண்டாம்ப்பா எல்லாம் அதிர்ஷ்டானம் ஒன்னே ஒண்ணுதான் ஏக்கமேவா அத்விதீயம் பிரம்மா இந்த பிரம்மா விஷ்ணு சிவன் இது எல்லாம் வந்து ரூபங்கள் வாஸ்தவமா விஷ்ணுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ எங்கும் நீக்கமர நிறைந்தவர் அர்த்தம் சர்வம் வேவேஷ்டி தி விஷ்ணு விஷ்ணுவுக்கு வந்து ஒருத்தர் இதெல்லாம் கேட்பால் இல்லை எரிப்பா நீ நாமம் போட்டுருக்கே என்னதுன்னா பகவானுடைய பாதம்ப்பா இது அம்பா ஸ்ரீசூர்ணம் இது வந்து பெருமாளுடைய திருவடினா இவன் கேள்வி கேட்குறான் பெருமாள் நெத்தியில் நாமம் யாருதுன்னா என்ன பதில் சொல்லி மாட்டிக்க பரம கருணாநிதி தன்னுடைய பக்தனுடைய திருவிழாவே வச்சு விடின் ஒருத்தான் ஏன்னா அதுக்கு கதையெல்லாம் இருக்கு இந்த மண்ண வாங்கிட்டு வந்த கதை இருக்கே கோபிகைகள்லாம் வந்து கிருஷ்ணனுக்கு தலை வலிக்கிறது சொன்ன உடனே எல்லாம் திமுத்தி மிதிச்சு எல்லாம் மண்ண கொண்டு சேர்ந்து அங்கதர்ட்ட போய் கேட்டா ஐயோ என் கால் மண்ண பகவானுக்கு மாட்டேன்னு விட்டாராம் இப்படி எங்க போனாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏதாவது பக்தி வசந்ததுங்கிறது காட்டுறதுக்காக கோபிகள்ட்ட போன உடனே அப்படியா எங்க பகவானுக்கு தலை குடும்பம் என்ன என்ன கொடுத்தா சரியாகணும் உங்க பாத தூளி கொடுத்துட்டோன்னு விடுத்தோம் அது அது பக்தியுடைய பக்தியோட மகிமைக்கா பிரேம பக்தி இதுக்கு பேர் பிரேம பக்தி இங்க அந்த கதையெல்லாம் இல்லை இருக்கிறது என்னன்னா அதெல்லாம் பரவாயில்ல இமோஷன்லாம் நல்லாத்தான் இருக்கு கேட்க நல்லா தான் இருக்கு சந்தோஷமாக தான் இருக்கு யோசிக்க ரொம்ப யோசிக்கக்கூடாது பக்திய ரொம்ப பண்ற போது அறிவுக்கு அதிகமா வேலை கொடுத்தீங்கன்னா அப்புறம் வந்து அதே இப்படி நடக்கிறது இப்படியே நடக்கிறதுன்னு கேட்டா பக்திக்கு இடமும் இல்லாமல் போயிடும் பக்திய அப்படியே பார்க்கணும் அது மாதிரி எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் அது பகவான் வந்து உண்மையிலேயே என்னன்னா அத்வைத வேதாந்தத்தில் தான் இந்த பிரிவு நாங்க வந்து பிரம்மா என்னது சப்ரம் சேந்திர சோர்பரபராட் அவரேம் திரம ஓம் தாயு ஓம் தியம் ஓம் துவரோன அந்த குமூர்ஷு யஞ்சம் வஷட்ந்திரும் ருதிரஸ் விஷ்ணு பிரபதி ஆோஜோரோம எந்த புஸ்தெடுங்கோ சிவபுராணம் எடுத்துங்கோ விஷ்ணு புராணம் எடுத்துங்கோ எல்லாத்திலையும் எடுத்துங்கோ எல்லாத்திலையும் என்ன சொல்லியிருக்கோம்னா நீ ஏ பிரம்மா நாராயணஹிவாராயண ருத்ரஸ் நாராயணஹ காலஸ் நாராயணஹ நாராயண உபனிஷத்து இத சிவனோட எடுத்துட்டீங்கன்னா என்ன சொல்றோம்னா கணபதி உபனிஷத்துல என்ன சொல்லிருக்கு மார்க்கெட்டு அதுதான் அவர் வந்து இப்படி எந்த சுவாமி எடுத்தாலும் சரி சிவபெருமான எடுத்த அந்தந்த புராணத்தை எடுத்துண்டா அதுக்கு மகிமை ஜாஸ்தி அந்த புரா அதான் வந்து கைவலை விசாரம் பண்ணியிருக்கும் காரண பிரம்மன் காரியம்மன் காரணம் முதல் பாடமே இந்த காரிய பிரம்மன் அனைத்தும் அதிக ஒரு அர்த்தம் காரிய பிரம்மன் சொன்னேன் காரண பிரம்மன்ல இருந்துதான் காரிய பிரம்மன் வந்திருக்கார் அந்த அன்றைக்கே சொல்லிவிட்டா அருவக்கடவுள் உருவக்கடவுள் தோன்றுகிறார் எனது அருபமும் ஈஸ்வரன் ரூபமும் ஈஸ்வரன் அரூபத்திலிருந்து ரூபம் வந்திருக்கு அரூபத்திலிருந்து ரூபத்தை எடுத்துட்டா அரூபமும் இருக்கும் ரூபம் இருக்கும் சொல்லலை அரூபந்தான் அரூபந்தான் அரூபந்தான் ரூபம் மாறி காணப்படுகிறது ஆக இந்த மந்திரத்தை நிறைவு செய்கிறேன் இப்போ ஈசாவாசமிதம் சர்வங்கிற மந்திரத்துக்கு முதல் மந்திரத்துக்கு விளக்கமாக கூறப்பட்ட மூன்றாவது மந்திரத்திலிருந்து எட்டாவது மந்திரம் வரை சொல்லப்பட்ட கருத்துக்கள் நிறைவு பெறுகிறது நீங்கள் அதை போட்டுக்கணும் அனேஜதே கம் மனசோ ஜவியோலிருந்து ஆரம்பிச்சு ததேஜதி தன் நைஜதி யஸ்து சருவாணி பூதானி யஸ்மின் சர்வாணி பூதானி சபர்யகா சுக்கரம் மந்திரம் அந்த மூணாவது மந்திரம் வந்து ஆத்ம ஜஞான ஆத்மக் ஆத்ம அஜான ஆத்ம்துதி முதல் மந்திரம் பிளஸ் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஆறு ஆறு மூணு ஒன்பது மந்திரம் ஞான யோகம் முடிஞ்சு போச்சு இரண்டாவது மந்திரம் என்ன பார்த்தோம் குருவன்னேவேகர்மாணி சங்கராச்சாரிய சொல்றார் வேதம் வந்து ரெண்டு விஷயத்தை சொல்லி இருக்கு பிரம்மன் இன்னொன்னு தர்மம் என்று சொல்லப்படுகிற கர்மம் விளக்கம் மந்திரம் வரை சொல்லப்பட போகுது சொல்ல போனா இனிமே வரக்கூடியதெல்லாம் தான் பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு ஒரு பிரார்த்தனைகளா அமைஞ்சிருக்குறோம் இப்போ ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஆறு மந்திரம் இதுக்கு ஆறு அதுக்கு முதல் மந்திரம் கணக்கு பண்ணிக்கணும் அதற்கான விளக்கங்கள் ஆறு மந்திரத்தில் முடிஞ்சது ரெண்டாவது மந்திரம் அதுக்கு ஆறு ஆறு ஆறு பன்னெண்டு ரெண்டும் சரியா போச்சு அப்புறம் கடைசியில் ஒரு நாள் இருக்கு அதெல்லாம் பிரார்த்தனைகள் அதை அப்ப பார்ப்போம் இப்ப அடுத்த பகுதிக்குள்ள நம்ம நுழையிறோம் என்ன சொல்ல போறதுன்னு சுருக்கமா சொல்லிடுறேன் உபனிஷத் ரெண்டாம் மந்திரத்துல என்ன சொல்லியது நீ உலகத்துல ரொம்ப நாள் வாழ விரும்புற உனக்கு இந்த உலக விஷயத்துல ஆசை இருக்கு ஆனா அங்க முதல் மந்திரத்துல சொன்ன கருத்துக்கு ஏஷனாத்ரைய தியாகம் பண்ணணும் மரணத்தை குறிச்சோ வாழ்வை குறிச்சோ விருப்ப வெறுப்பு கூடாது அப்படின்னு முதல் மந்திரத்துக்கு கண்டிஷன் இல்லை எனக்கு உலக வாழ்க்கையில் ஆசை இருக்கு இந்த ஆசையை அவ்வளவு சுலபமாக என்னால் நீக்கிக்க முடியாது என்னால் இந்த மூணு ஆசைகளை நீக்கிக்க முடியாது அப்புறம் நீங்க சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப அப்டிராக்டா இருக்கு ரொம்ப சூக்ஷமா இருக்கு அதிசூக்ஷமா இருக்கு என் மனசால இதை கிரகிச்சிக்க முடியலை அப்படின்னு சொன்னா இங்க கர்மாவை பண்ணிக்கொண்டே இரு நித்தியைமித்திய கர்மங்களை பண்ணிக்கொண்டே இருந்தா உனக்கு கர்ம நிபேதா நாஸ்தி வேற வழி இல்லைன்னு சொல்லி நாள் இவன் வந்து சரி கர்மாவை பண்ணிட்டே வாழ்ந்துடலாம் நினைச்சிடக்கூடாது கர்மா வந்து கர்மத்துக்கு வரையறைகள் இருக்கு லிமிடேஷன் இருக்கு அதில் தத்துவஜான விசாரத்துக்கு வந்து தான் ஆகணும் அதில் உபநிஷத்து அங்கே வந்து சுருக்கமாக கர்மத்தை சொல்லி முடிச்சுட்டாலும் இங்கே வந்து என்ன பண்ணுகிறதுன்னா கர்மத்தை சரியாக பண்ணணும் எதை பண்ணினாலும் தர்மானுஷ்டானங்களில் சரியாக இருக்கணுங்கிறதுக்காக அதில் இருக்கிற கொஞ்சம் உயர்ந்த நிலைகளை எல்லாம் பற்றி பேசுகிறது கர்ம காண்டத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை பற்றி பேசுகிறது இங்கே உபநிஷத்து அதாவது சாஸ்திரங்களில் காய்க வாச்சிக்க கர்மங்கள் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது வா நமக்கு இருக்கிற கரணமே மூணு தான் இந்த ஜீவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விசேஷ உபாதி மனுஷரீரம் இந்த மனுஷரீரத்துக்குள்ள என்ன இருக்கு மனுஷரீரத்துக்குள்ளே நான் இருக்கேன் எனக்கு மூணு கருவி இருக்கு ஒன்று மனசு இன்னொன்று பேசுற சக்தி வாக் சக்தி சிந்தனா சக்தி வாக் சக்தி அப்புறம் வந்து கை கால்களை ஆக்குஞ்சனை பிரசாரண கவனம் இது மாதிரி எனக்கு கையை நீட்ட முடிகிறது நடக்க முடிகிறது ஆகையினால் உடல் அசைவுகள்லாம் எனக்கு இருக்கு ஆகவே இது காய்க சக்தி காய்க வியாபார சக்தி இருக்குது வாக் வியாபார வியாபாரம்னா செயல் ஏன் வச்சு இந்த வியாபாரம் இல்லை புலி வியாபாரமாக மிளகாய் வியாபாரமாக இல்லை காய வியாபார வாட்சிக்க வியாபாரா மானச வியாபார இந்த மூணு கருவி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்திருக்காரு பகவான் அப்புறம் இது எப்படி யூஸ் பண்ணணும்ங்கிற அறிவையும் சாஸ்திரத்தில் கொடுத்துட்டார் இந்த காயத்தை எப்படி உபயோகப்படுத்தணும் பாத்தீங்களே நேற்று ஸ்நான வீதி எத்தனை தரம் மூங்கணும் எப்படி மூங்கணும் நதியில் எந்த திசையை பார்த்துன்னு மூங்கணும் என்னெல்லாம் வஸ்துக்கள் வச்சுக்கணும் எப்போ புழியணும் வஸ்திரத்தை எப்போ புழியணும் வஸ்திரத்தை புழிகிறபோது பித்திருக்கள்லாம் திருப்தி அடைகிறார்கள் சாஸ்திரம் சொல்லுது வந்து ஒரு அப் பித்திருக்களை வந்து சிந்திக்க வேண்டிய சந்தர்ப்பம் நிறைய இருக்கு ஒரு நாள்லேயே காலையிலேருந்து ராத்திரி படுக்க போகிறதுக்குள்ள எப்பப்பெல்லாம் பித்திருக்களை நினைக்கணும்னே விதி இருக்குது அதெல்லாம் நிறைய ஸ்லோகங்கள்லாம் உண்டு இப்போ என்னென்ன கடவுள் பேரை நினைக்கிறது அதெல்லாம் சொல்லுவாங்க சயனத்தில் யாராக நினைக்கிறது எல்லாம் விஷ்ணுவோட பேராக வரும் சயணத்தில் விஷ்ணு மாதவனை நினை படிக்க சாப்பிட்ற போது கோவிந்தனை நினை இப்படி ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே வரும் இந்தந்த இதில் அந்தந்த தேவத்தையை நினைன்னு சொல்லிதான் எல்லாம் விஷ்ணுவோட ரூபங்கள் விஷ்ணுவோட நாமாக்கள் அதெல்லாம் சொல்லுன்னு சொல்லுவாங்க எல்லாம் ரொம்ப நாள் ஆயிடுத்து அந்த சம்ஸ்காரம் போயிடுது ஞாபகம் இல்லை வந்துடுது எல்லாம் வந்து போஜனை சயனே பாஷனே துக்கே துன்பத்தில் இவனை நினை மாதவன் இன்பத்தில் விஷ்ணுவோட இன்னொரு நாமத்தை சொல்றது அவன் நினை இன்பத்தில் ரிஷிகேசனை நினை துன்பத்தில் மாதவனை நினை என்ன ஒவ்வொன்றிலையும் இதை நினை நினைன்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் உண்டு அப்ப இந்த காய்க அகம் ஜீவகா எனக்கு வந்து இறைவன் உயிராகி எனக்கு தனுவை கொடுத்து விட்டான் உடலை கொடுத்து விட்டான் கரணங்களையும் கொடுத்துருக்கான் மூணு கரணத்தை எதுக்காக கொடுத்துருக்கான் நான் தர்மம் பண்ணணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கான் புண்ணியம் பண்ணணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கான் இந்த உடம்பை எனக்கு புண்ணியம் பண்றதுக்காக கொடுத்துருக்கான் வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவன் இப்ப கர்மாவை பண்றதுக்காக தான் எனக்கு இதை கொடுத்துருக்கார் இதை நான் சரியா உபயோகப்படுத்தணும் அப்பா பையனுக்கு சொத்தை எதுக்கு சேர்த்து வச்சுட்டு போறார் அவன் நல்லபடியா உபயோகப்படுத்தி வாழ்க்கையை நடத்தணுங்கிறதுக்காக தான் அதே மாதிரி பகவான் எனக்கு இதை கொடுத்துருக்காரப்பா அதுக்கு தர்மசாஸ்திரம் இதை எப்படி உபயோகப்படுத்தணும் சொல்றது விதி நிஷேதங்களை சொல்றது இதைத்தான் நீ நினைக்கணும் இதை நீ நினைக்கப்படாது இதைத்தான் நீ பேசணும் இதை நீ பேசப்படாது இதைத்தான் நீ செய்யணும் இத full of இதை நீ செய்யக்கூடாது இதை தொடக்கலாம் இது சாஸ்திர விதி சோதனால்தோ தர்ம சத்தியம் என்ன அழகான ஆப்பர்ச்சுனிட்டி பார் இது எப்ப புடுங்கப்படுங்க கேரண்டி கார்டு வாரண்டி கார்டு ஒண்ணும் கிடையாது திடீர்னு கோமா வந்தால் என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது திடீர்னு வந்து பராலிசிஸ் வந்தால் பேச முடியாது இருக்கிற போதே இந்த தகராறு செத்து பெட்டால் டோட்டலாக விட்டு இருக்கிற போதே சரியாக உபயோகமாக இருக்கான்னா சந்தேகமாக இருக்கு எவ்வளவு வீணடிக்கிறோம் நோய்ங்களி அந்நோய் அறிந்தும் அறியாமலும் அப்போ சாஸ்திரம் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா இந்த காயக கர்மங்களை உபதேசம் பண்ணியிருக்கு வாசிக்க கர்மங்களை உபதேசம் பண்ணிருக்கு மாணச கர்மங்களை உபதேசம் பண்ணிருக்கு காயிக வாசிக்க மாணச கர்மாஷாஸ்திரேண உபதிஷ்டான தர்மசாஸ்திரங்களால் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது தாஸ்திரம் பிரமாணம் தேய்யா காரிய வவஸ்தாஸ்திர விதானோம் கர்ம கருத்து மிகார சி மறந்துடக்கூடாது அதனாலதான் என்ன பண்றோம் சாஸ்திரத்துல சட்டங்கள்லாம் கொடுத்துடுது நீ கண்டதெல்லாம் பேசாதே கண்டதெல்லாம் சாப்பிடாதே அப்புறம் வந்து காமாச்சாரா காமவாதா காமபக்ஷ காமச்சாரும் சொல்றது உண்டு காமச்சாரா காமவாதஹா காமபக்ஷ எல்லாம் பண்ணக்கூடாது ஏதோ நாலு வயசு அஞ்சு வயசு வரைக்கும் தான் ராஜவத பஞ்ச வரிஷாணி நாலு வயசு வரைக்கும் அஞ்சு வயசு வரைக்கும் ரொம்ப சொல்றார் நல்ல உத்தமமான குழந்தை நல்ல அப்பா அம்மாவும் ரொம்ப புத்திசாலியா இருந்து குழந்தையும் நல்லா விரகிக்கக்கூடிய சக்தியா இருக்கு நாப்பத்தி மூணாவது மாசத்திலேயே உபநயனம் பண்ணுங்கிறார் மனு பார்த்துக்கோ அந்த குழந்தையோட கெப்பாசிட்டியை பாரு ரொம்ப புத்திசாலியா இருக்கும்னு தோன்றியது என்றார் நாப்பத்தி மூணாவது மாசத்திலேயே உபநயனம் பண்ணலாம் அவ்வளவு சாப்பாடு கொடுக்குற போதே சொல்றது சாஸ்திரம் நான் இப்போ ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் அதாவது என்ன இந்த இந்த குழந்தை வந்து ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமாங்கிறதுக்காக வேண்டி அப்படி டிசைட் பண்ணினா அதை அதை மாற்றினா அதுக்கு மாறுவான் அப்படி இருக்கான் ஆனால் மந்திரத்தினாலேயே மாற்ற முடியும் அப்படிங்கிறது ஒரு சுவாமி ப்ரூவ் பண்ணியிருக்கார் அதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் மந்திரத்தினால அப்படி பண்ண முடியும் அந்த பலம் இருக்கு சாப்பிடற போது மனு சொல்லப்பட்டிருக்கு எப்படிப்பட்ட குழந்தை இந்த குழந்தை எப்படிப்பட்டவனா இருக்கணும் பிளான் பண்ணி இந்த இதை கொடுக்கலான்னு சொல்ற மனு சாப்பாடு இன்க்ளூடிங் மாம்சம் சேர்த்திருக்கார் பிராமணனா இருந்தால் அவர் வந்து என்ன சொல்றார் நீ இந்த குழந்தை இப்படி வரணும்னு நினைச்சியானா இந்த அன்னப்பிராசனத்தில் இதை கொடு இந்த அன்னத்தை அபிமந்திரம் பண்ணி கொடு இதை பண்ணி கொடு அப்படி சொல்லி கொடுக்குறார் மனு இதெல்லாம் பெரிய வாஸ்ட் சப்ஜெக்ட் இப்ப கர்ப்பாதாரத்திலிருந்தே பிளான் பண்ணலாம் விதை விதைக்கிற காலத்துல இருந்தே அந்த ஜீவனை வந்து பிளான் பண்ணி பண்ண முடியுங்கிறதுக்காக நிறைய விஷயம் சொல்லி வச்சிருக்கு எ கல்ச்சர்ல பொட்டேங்க புரிய மாட்டேங்க அதனால விதிக்கிறது வாட்சிக கர்மாணி கீதையில தபஸு பத்தி பாக்குறோமே தேவத்ரு பிராஜ்ய பூஜனம் சௌச்சமார்ஜவம் பிரம்மச்சரிய மஹிம்சாச்சாரீரம் தப்ப உச்சத்தே அனுகம் சத்யம் மௌனமாத் தேனசம் உச்சத்தே இந்த பீல்டுல உழைச்சா நம்ம நிம்மதி இல்லாம எப்படி இருக்க முடியும் நிம்மதியாத்தான் இருக்க முடியும் நிம்மதி இல்லாம இருக்க நம்மளால முடியாது நிம்மதியாத்தான் இருந்தாகணும் வேற வழியே இல்லை இவ்வளவு ஒழுங்கா இருந்தால் அவனுக்கு அசாந்தி எங்க வரப்போகுது இங்கே உபனேஷத்தை என்ன சொல்றது காய்க வாச்சிக கர்மங்களை மாத்திரம் பண்ணினா போராது காய்க வாச்சிக கர்மங்களோட மானச கர்மங்களையும் சேர்த்து பண்ணணும் நிறைய பேருக்கு வந்து மானச கர்மம் பண்றது முடியாது வெளியில நல்லா புஷ்பம் பூஜையெல்லாம் வச்சுக்கலாம் படம் வச்சுக்கலாம் எல்லாம் பண்ண முடியும் நல்லா வாயால் பாட்டெல்லாம் பாட முடியும் பஜனை எல்லாம் பாட முடியும் ஆனா கண்ண மூடி சரண கமலாலயத்தை அரை நிமிஷம் நேரம் தவ முறை தியானம் வைக்க அறியாத சகட ஜட மூட மட்டி முடியாது கொஞ்ச நேரம் தியானம் இங்க நிறைய பேர் பண்றாங்க எல்லாருக்கும் அது பழக்கம் வந்திருக்கு சம்சாரம் அவ்வளவு பலமா இருக்கு அர்த்தம் ஆகியனால எல்லாரும் வந்து உட்கார்ந்து பண்றாங்க அந்த இடம் பெரிய ஹாலா இருக்கா நேர இவ்வளவு பெரிய மூர்த்தியா இருக்கா யார் வந்தாலும் பார்த்தாலே தியானம் பண்ண உட்காரணம் தோன்று அது அப்படி இருக்கிறார் ஆகர்ஷண மூர்த்தி அவர் இருக்கிறார் உட்காந்து வைக்கிறார் எல்லாரும் அப்ப இது தியானம் பண்றது இப்ப உபனிஷத்து என்ன சொல்றதுன்னா நிறைய பேருக்கு அந்த ஏதாவது இப்படிலாம் இருந்திருக்கு சமுதாயத்தில் இப்படிலாம் மாறி மாறி இருக்கும் அதுல நிறைய பேருக்கு ஸ்ரத்தை இருக்கும் இதுல இருக்க சில பேருக்கு மெடிடேஷன்ல ரொம்ப இருக்கும் என்ன பண்ணுவாங்க ரெண்டையும் சேர்த்து பண்ணணும் சொல்ல கேவல கர்ம கேவல உபாசன கேவல கர்மத்தை நிந்தன பண்றது கேவல உபாசனைய நிந்தன பண்றது கர்மத்தையும்சனையும் சேத்து பண்ண கம்பைன் பண்ணணும் இனி இ காம்பினேஷன் வெறும் இட்லியே திம்படியும் சில பேர் சட்னியே ஊறுகாயே சாப்பிடுவோம் தயிர் ஜாதமும் வேணும் ஊறுகாயும் ஆகையினால வந்து தயிர்ஞ்சாத மாத்திரம் சாப்பிடாதே தொட்டுக்கிறதுக்கு ஊருகா வச்சு அதையாவது சமாளிக்கலாம் அதெல்லாம் கூட தப்பு இல்லை ஏதோ கிடைச்சத சாப்பிட்டு போகலாம் அப்படி இல்லை சாஸ்திரத்தில் விதி விதித்திருக்கக்கூடிய கர்மத்தையும் உபாசனையையும் சேர்த்தே பண்ணும் நம்ம கர்மாக்கள் எல்லாமே அப்படித்தான் இருக்கு ஆக்சுவலாக சந்தியாவந்தனத்தை எடுத்துண்டாலே எத்தனை பேர் சந்தியாவந்தம் பண்ணுறவோ தெரியாது சந்தியாவந்தனத்தை எடுத்துக்கொண்டாலே சந்தியாவந்தனத்துடைய பூர்வாங்கம் எல்லாம் என்னதுன்னா கர்மா காய்க கர்மா சுக்லாமிரதனம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுபுதம்பரம் தியாயேத் அதிலே உபாசனை இருக்குது சர்விக்ரோபசாந்தையே கும்பூஹு பிராணாயம் பண்ணுறேன் பிராணாயாமம் மனசோட சம்மந்தப்பட்டது தான் ஆனால் மந்திரம் மன மந்திரத்தை சொல்கிறோம் அப்புறம் கை இப்படி போகிறது ஆர்வம் இப்படி இப்படி காய்கம் அப்புறம் வந்து சுக்லாம்பிரதம் வாச்சிக்கம் அப்புறம் பிராணாயம் பண்ணுற போது மனசுக்குள்ளே மந்திரத்தை சொல்கிறோம் அப்புறம் சங்கல்பம் பண்ணுறோம் கை இப்படி வச்சுக்கிறோம் நம்ம பார்த்த சிமஸ்வர ஆப புனந்து அக்னிஷ்டமாம் நிஷ்டா சூரிய இஷ்டமாம் நிஷ்டா பண்ணுவோம் அதுக்கப்புறம் புனர்மார்ஜன் மறுபடி பண்ணுறோம் அதுக்கப்புறம் அர்க்யம் கொடுக்கும் அர்க்யம் கொடுத்து முடிச்சோடனே பாருங்கள் இதுதான் இங்கே விசேஷம் அர்க்யம் கொடுத்து முடித்த உடனே மனசில் வந்து அசாவாதித்யோ பிரம்மா பிரம்மைவாஹம் அஸ்மி சின்ன பையனுக்கு சொல்லி கொடுத்துடும் இந்த சூரியனில் இருக்கிற அந்த ஈஸ்வரன் தான் பரமேஸ்வரன்தான் எனக்குள்ளேயும் இருக்கார் அப்படின்னு சொல்லிவிட்டு அசா வாதித்யோ பிரம்மா பிரம்ம இவா மஸ்மி அப்படின்னு பிரதட்சம் பண்ணுறான் சூரியனை பிரதட்சணம் பண்ணுறது நேற்றுக்கு வந்தது சூரியனை எப்படி பிரதட்சணம் பண்ணுறது ஆ நம்மளே சுத்திக்கிறது தான் சூரியனை பண்ணுற பிரதட்சணம் அது ஒன்று தான் பண்ணணுமா அப்படி மற்றதுக்கு இப்படி பண்ணக்கூடாதான் சூரியன் அந்த சந்தியோபாசனையில் மாத்திரம்தான் ஆத்ம பிரதக்ஷினமா நம்ம இப்போ சிலத்துக்கு மாற்றிக்கிறோம் வேற வழி இல்லைன்னா சுற்றுறதுக்கு இடம் இல்லைனா என்ன பண்ணுறது நீயே சுத்திக்கோன்னு முடிஞ்சுது நீயே சுற்றிக்கலன்னா உன்னை சுத்த வைப்பான் ஆக்ஷன் இல்லை நம்ம இடையில இடையே சேர்த்துக்கணும் ஆனால் இது யோசாவாதித்தோம் இதெல்லாம் உபாசனை தான் யோசா அசா வாதித்யோ பிரம்மா பிரம்மைவாசம் அப்புறம் என்னதுன்னா ஆதித்யம் தற்பையாமி சோமம் தற்பையாமி அக் காரகம் தற்பியாமி புதன் தற்பையாமி கிருகஸ்பதி தற்பையாமி சனிம் தற்பையாமி தற்பையாமி கேது தற்பையாமி கேசவன் தற்பையாமி நாராயணன் தற்பையாமி மாதவன் தற்பையாமி கோவிந்தம் சொல்லி தாமோதரம் தற்பயாமி அப்புறம் வந்து பழமொழி ஆச்சமன் பண்ணியாச்சு அப்புறம் என்ன இதெல்லாம் காய்க்க வாச்சிக்க பிரதான கரும் அப்புறம் ஒரு இடத்துல உக்காந்துட்டு காயத்ரி ஜபம் காலம்பரை என்ன நின்னுண்டு அப்புறம் காயத்ரி சந்தியா உபாசனை பண்ணுறோம் எல்லாம் அழகான இப்போ வந்து அந்த சூரிய மண்டலத்துல சொல்றோம் நமஸ்சவித்ரே ஜெகதேக சக்ஷுஷே ஜெகத் பிரசூதி ஸ்திதி நாசஹே தவே திரையீமஜாஜ திரிகுணாத்மதாரிணே பரஞ்சி நாராயண சங்கராத்மனே தேய்சதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாசன சந்நிவிஷ்டா எல்லாம் நாராயணனோட ரூபம் சூரிய மண்டலத்துக்குள்ள பாக்கிறோம் கேயூரவான் கேயூரவானா தோல்விட மகர குண்டலவான் கிரீட்டி ஹாரி நல்ல துளசி மாலை போன்றிருக்கார் எ சக்கர சங்கர கதாபானே இது திரௌபதியோட ஸ்தோத்திரத்தை எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம் சொன்ன ஸ்தோத்திரம் இது வஸ்திரத்தை அபரிக்கிற போது சங்கசக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சு கோவிந்த குண்டரீ ரக்ஷமாம் சரணாகதம் இது திரௌபதி சொன்ன ஸ்தோத்திரம் சந்தியாவந்தனத்தில் எப்படியோ சேர்த்துருக்காங்க இதெல்லாம் என்னென்னா உபாசனை சந்தியா வந்தனத்திலேயே கர்மஜானம் கர்மஜானம்னா இந்த உபாசனைன்னு அர்த்தம் கர்மஜான சமுச்சயம் கர்ம உபாசனா சமுச்சயம் இருக்கு ஆக எந்த கர்மா பண்ணால் தனியாக கர்மா அதாவது கர்மாவை பண்ணிட்டு தியானம் பண்ணா விட்டுடாத தியானத்தை மாத்திரம் பண்ணிட்டு கர்மாவை விட்டுவிடாது தியானத்தை பண்ணிட்டு கர்மாவை தொடங்கு கர்மாவை முடிச்சுட்டு தியானம் பண்ணி முடி அப்படி பண்ணினாத்தான் அது வந்து என்ன சொல்றது லௌகிக்க திருஷ்ட சுக விஷய சுகத்தையும் கொடுக்கும் அப்புறம் சித்த சுத்தியும் கொடுக்கும் வைரா சித்த சுத்தியும் கொடுக்கும்னா நேர்த்தோம் விஷய சுகத்துல வைராக்கியத்தையும் கொடுக்கும் தத்துவ ஞான நிஷ்டையும் கொடுக்கும் ஞானத்தையும் கொடுக்கும் மோட்சத்தையும் கொடுக்கும் ஆகையினால கருமானி குருவன்னே ஜிஜி விஷயத்துட்டான் என்ன பண்றது உபநேஷத்து கொஞ்சம் விஸ்தாரமா சில விஷயங்களை சொல்றது இப்ப இங்க வந்து ரெண்டு விஷயம் வரப்போறது ஒரு டாபிக் வந்து கர்ம உபாசனா சமுச்சயம் சமுச்சயம்னா கம்பைனிங் ரெண்டையும் சேர்க்கறது இதையும் அதையும் சேர்த்து பண்ணி பாக்குறது ரெசிபி அடிக்கடி சேர்க்கிறோம் பாருங்க இதை பண்ணி பார்ப்போமா அதை பண்ணி பார்ப்போமான்னு பண்ணி பண்ணி நாக்குக்கு திருப்தி பண்ணிட்டு இருக்கோம் உயிருக்கு உறுதி தேடணுமே அதை பண்ணணுமே இது வந்து உண்பதற்காக உயிர் வாழ்கிறோமா உயிர் வாழ்வதற்காக உண்கிறோமா நிறைய பேர் கதையே வேற உண்பதற்காகவே உயிர் வாழ்கிறார் உயிர் வாழ்வதற்காகத்தான் உண்ணணுமே தவிர ஏதோ டயர்ட் ஆகிடக்கூடாது அடிக்கடி பாடி வீக்காகிடக்கூடாது அதுக்கு ஏதாவது பெட்ரோல் கொடுத்துட்டே இருக்கணும் ஏதாவது போட்டுக்கிட்டே இருக்கணும் தேவையில் கர்ம உபாசனா சமுச்சயம் ஒரு டாபிக் இது என்ன பண்றதுன்னா கர்ம கேவல கர்மத்தையும் கேவல உபாசனையும் நிந்தனை பண்ணி கர்ம உபாசனா சமுச்சயத்தை ஸ்துதி பண்ணி கர்ம உபாசனா சமுச்சய பலத்தை சொல்றது இது மூணு விஷயம் என்னது கேவல கர்ம நிந்தா அண்ட் கேவல உபாசன கேவலம்னா ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் தனியாக அதை மாத்திரம் பண்ணுறது நான் தியானமெல்லாம் பண்ண மாட்டேன் இது மாத்திரம் தான் பண்ணுவேன் அப்படிங்கிறது இன்னொரு குரூப் நாங்கள் தியானம் தான் பண்ணுவோம் இதெல்லாம் பண்ண மாட்டோம் ஒரு சில பேர் இயக்கங்கள்லாம் அப்படி இருக்கு இந்த உபரிஷத்துல படிக்காத குரூப் அர்த்தம் இதெல்லாம் பண்ண வேண்டியதுலே விடுவான் இது மாத்திரம் பண்ணினா போரும்பா அப்புறம் டாக்டர் சொல்ற மாதிரி உங்க உடம்புல வந்து என்னது என்னமோ குறைஞ்சிருக்கு ஏதோ பர்டிகுலர் ஐட்டம் உங்களுக்கு அதிகமா கிடைக்கல அந்த கெமிக்கல் கிடைக்கல அதனால இந்த ரியாக்ஷன் அப்படின்பர் அது மாதிரி ஆன்மீக வாழ்க்கையில் கிருஷ்ணர் சொன்ன மாதிரி எத்தனை சொன்னார் பதிமூணாவது அத்தியாயத்துல சொன்ன அமணித்தொடங்கி ஏதத்து ஞானமி அந்த இருபதும் ஓணும் அந்த இருபதுல எதுவும் வேண்டாம் சொல்ல முடியாது படிப்படியா கர்மமா பக்தியா ஞானமானு கேட்டா என்ன சொல்றது கர்மமா பக்தியா ஞானமா யோகமானு கேட்டா என்ன சொல்றதுன்னா பக்தியோட கர்மாவை பண்ணணும் பக்தியோட உபாசனைய பண்ணணும் பக்தியோட யோகம் பண்ணணும் பக்தி இல்லாமல் ஒண்ணுமே பண்ண முடியாது பக்தியோட வேதாந்தம் படிக்கணும் பக்தியோட அத்வைதான இருக்கணும் எதா இருந்தாலும் பக்தியை விட்டுவிட முடியாது ஸ்ரத்தையும் பக்தியும் அத்தனைக்கும் ஆதார் சரி இன்னொரு விஷயம் இருக்கு இந்த என்ன சொன்னேன் கேவல கர்ம நின்ந்தா அப்புறம் கர்ம உபாசனா சமுச்சய கர்ம உபாசனா சமுச்சய பலம் சமுச்சயம் என்ன அர்த்தம்னா அதுலயும் டாபிக் இருக்கு அப்புறம் சொல்றேன் அந்த டாபிக் படிக்கிற போது சொல்றேன் கிரமசமுச்சயமா சமசமுச்சயமா ஒரே நேரத்தில் உபாசனா சமுச்சய உபாசனா உபாசனா சமுச்சயம் பத்தி பேசப்போது ஒரு பர்டிகுலர் உபாசனையை சொல்லி இந்த உபாசனையை மாத்திரம் பண்ற பண்றதும் சரியில்லை அப்புறம் இன்னொரு உபாசனையை சொல்லி இந்த உபாசனை மாத்திரம் பண்றது சரியில்லை ரெண்டு உபாசனையும் சேர்த்து பண்ணணும் முதல்ல வாச்சிக்கர் வியாபாரம் கிடையாது எந்த விவகாரம் கிடையாது வாட்சிக்க வியாபாரம் கிடையாது காகித வியாபாரம் கிடையாது மனசு மாற்றம் விவகாரம் பண்றது இது அப்புறம் நான் இதை பற்றி பேசுகிறேன் அப்புறம் உபாசனா துவய சமுச்சயம் இது ரெண்டை பற்றியும் பேசுகிறது இதனுடைய பலனை பற்றியும் பேசுகிறது உபாசனா ஏகைக்க உபாசனா நிந்தா உபாசனா துவய சமுச்சய ஸ்துதி உபாசனா துவய சமுச்சய சமுச்சய பலம் இதை பற்றி பேசப்போறது அடுத்த வகுப்பில் இதை பார்க்கலாம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் ஹரி ஓம் பூர்ணமத்பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சத்தை பூர்ணச பூர்ணமாதாஜ பூர்ணமேவாவசிஷியம்ஷாந்திஷாந்தி ஈஸ்வரோகுருராத்மேதி மூர்த்திபேதவிபாகிநே வோமவாத்தேஹாஜதிணாமூர்த்த மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்திஷாந்திஷாந்திஹரி ஓம் ஆதிகுருநாதிகி